ிாத்தய தோத்திரவேற்றைக்காணமுதிரா கிருஷ்ணா நம ஆஜனவனஸ் கோநோஸ் சோ மையே தாசிய மோதிஷியே இமோ ஆ ஆட்யான்னா பணம் நிறைய இருக்கிறவனாக நான் இருக்கிறேன் ஆட்யஹான்னு சொன்னால் பணக்காரன் தனேன சம்பன்னகா நான் நல்ல பரிபூர்ணமாக நிறைய வச்சுட்டு இருக்கேன் பணம் அப்படின்னு தன்னை நினச்சிக்கிறது பணம் இருக்கும் இருந்து அந்த அபிமானத்தோடு இருக்கிறது கொஞ்சம் இருந்தாலும் நிறைய இருக்கிற மாதிரி பேசுறது பொய் சொல்கிறது தன்னை யாரும் சாதாரணமானவன் நினச்சிடக்கூடாது அப்படின்னு பொய் சொல்கிறான் இல்லையா அது பொய்ங்கிறது இல்லை இந்த இடத்துல அந்த பொய் சொல்கிற விஷயம் நாம் பெரிய பணக்காரனாக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறது அது கற்பனை தான் அது திமரோட சொல்கிறது ஒரு மாதிரி திமரோட சொல்கிறது அது அசுரகுணம் அபிஜனவான ஸ்மி நாங்களாம் நான் ரொம்ப படித்தவர்கள் படிக்காமையே எப்படி பணம் பெரிய பணக்காரன் தன்னை காமிச்சுக்கிறானோ அதே மாதிரி படிப்புலாமே ரொம்ப படித்ததாகலாம் சொல்லது பொ சர்டிிகேட்லாம் வாங்கி கொண்டு சொல்லுகிறார்கள்வா அதுதான் குலேனச்ச சத்புருஷம் ஸ்ரோத்ரியத்வாதினா சம்பன்னோஸ்மி எங்களுடைய முன்னோர்கள்லாம் அப்படி இப்படி உண்மையா இருந்தாலும் சரி பரவாயில்ல தான் வந்து அப்படி நினைத்து கொண்டு பணிவில்லாமல் பேசுறது சுருக்கமாக சொன்னா எனக்கு நிறைய ஆழ்பலம் இருக்கிறது அபிஜனவான் அஸ்மி மயா சதா அந்யா கஸ்தி எனக்கு நிகராக வேறு யார் இருக்கிறார்கள் எனக்கு நிகர் நான் தான் எனக்கு நிகராக ஒருத்தருமே இல்லை இருக்கக்கூடாது இருக்க முடியாது எக்ஷியே நான் பெரிய பெரிய யாகங்கள்லாம் செய்யப்போகிறேன் பெரிய கோவில் கட்டப்போகிறேன் பெரிய பூஜையெல்லாம் பண்ண போகிறேன் அதாவது செய்யலாம் அது ஒரு ரொம்ப அரகண்ட்டாக சொல்கிறது தான் எக்ஷே பண்ணாமையே இதெல்லாம் சொல்கிறது நான் இப்படியெல்லாம் செய்து எல்லாரும் காட்டிலையும் நான் பெரிய ஆள்னு பேர் வாங்குறேனா இல்லையா பார் அப்படின்னு பேசுறது தாஸ்யாமி எங்கிட்ட இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குறோமே ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேருக்கு தங்களுக்கு வேண்டிய ஆட்களுக்கெல்லாம் தனியாக நாடகம் நடிக்கிறவங்க நாடகம் போடுறவங்க இவங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்றவங்க சமூகத்தில் நிறைய நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அசுர குணங்களை எல்லாம் தாஸ்யாமி மோதிஷ்யே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போகிறேன் மெட்டீரியல் லேங்குல எல்லாம் நிறைய பெற்று நிறைய ஆள் பலம் பணபலம் எல்லாம் பெற்று இருக்க போகிறேன் இமோஹிதாக கதையந்தி அப்படின்னு நம்ம சப்ளை பண்ணிக்கணும் அஜான விமோஹிதாக அறியாமையினால அவிவேகத்தினால அஜான விமோகிதாகனா அஜானேன விவிதம் மோகிதாக பலவிதமான மயக்கங்கள் எதை பார்த்தாலும் நம்ம அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும் அது மாதிரி ஆகணும் அப்படின்லாம் சொல்லி அறியாமையினால் ஏற்பட்ட மயக்கத்தினால சமூகத்தில் பொருளியல் கோணத்தில் இப்படி எல்லாம் பேசுவார்கள் இது ஆன்மீக சாதகனுக்கு இந்த குணங்கள் இருக்கக்கூடாது எப்பொழுதும் அமைதியும் எளிமையும் அன்பும் வழிவடுத்தவனாக அவன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தை இது கூடாதுன்னு சொல்றார் இப்போ பகவான் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை நாளைக்கு படிக்கலாம் ஆட்யோபிஜனவான்